நாமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ் நாடகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார் இரண்டு சனி கிரகத்திற்கு மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டான் மூன்று உலகளாவிய செய்தி தொடர்பு செயற்கை கோள்களால் ஏற்பட்டது இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கும் மலைத்தொடர் எது இரண்டு பழங்கள் மற்றும் பழங்கள் வளர்ப்பு முறை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் என்ன மூன்று தேசிய மாணவர் படை எப்போது தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி